ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா பிரிட்டனிடமிருந்து விடுதலை பெற்று காமன்வெல்த் அமைப்பின் கீழ் தனி நாடாகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தென்கொரியா உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இந்தியாவின் அசாம் மாநிலத்தில் நிலநடுக்கம் மற்றும் வெள்ளம் காரணமாக ஐநூத்தி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு காங்கோ குடியரசு பிரான்சிடமிருந்து விடுதலையை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வங்காள தேசத்தில் இடம்பெற்ற ராணுவ புரட்சியில் அதிபர் சேக் முஜிபுர் ரஹ்மான் மற்றும் அவரது குடும்பத்தில் பெரும்பான்மையோனர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு இலங்கையில் தமிழருக்கு எதிரான இனப்படுகொலை நடவடிக்கையான ஆவணி படுகொலை ஆரம்பித்தது நானூறுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் கொல்லப்பட்டு பத்தாயிரம் பேர் வரை காயமடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு துருக்கியில் குர்து மக்கள் மற்றும் கர்திஸ்தான் தொழிலாளர் கட்சியினர் ராணுவத்திற்கு எதிராக கெரீலா போரை ஆரம்பித்தனர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தோனேசிய அரசாங்கத்துக்கும் ஆட்சி விடுதலை இயக்கத்திற்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஹெல்சிங்கியில் கையெழுத்தானது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பெருநாட்டில் இடம்பெற்ற எட்டு புள்ளி பூஜ்ஜியம் நிலநடுக்கத்தில் ஐநூற்றி பேர் கொல்லப்பட்டனர் பதினைந்தாம் ஆண்டு வட கொரியா தனது நேரத்தை அரை மணி நேரம் குறைத்து வைத்தது இது யு நேரத்தை விட எட்டரை மணி நேரங்கள் அதிகமாகும் இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நெப்போலியன் பனபாட் பிரான்ஸ் பேரரசர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு அரவிந்தர் இந்திய குரு மெய்யியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு சி ஆர் நாராயணராவ் இந்திய விலங்கியல் மருத்துவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு வ சு செங்கல்வராய பிள்ளை தமிழறிஞர் ஆயிரத்தி எட்ணூத்தி ஆண்டு தி வை சதாசிவ பண்டாரத்தார் தமிழ் வரலாற்றாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு ந பிச்சமூர்த்தி தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மேரி ஜேம்ஸ் துரைராஜா தம்பி முத்து தமிழ் ஆங்கில கவிஞர் இதழ் ஆசிரியர் திறனாய்வாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு க கைலாசநாத குருக்கள் இந்து ஆய்வாளர் பேராசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கல்பகம் சுவாமிநாதன் தமிழக வீணை இசை கலைஞர் பேராசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு குஸ்பாபு தாக்கரே இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு சுவாமி தயானந்த சரஸ்வதி தமிழக மரபுவழி அத்வைத வேதாந்த ஆசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ராஜ தென்னிந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு கலிதா ஜியா வங்காளதேசத்தின் ஒன்பதாவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பாரதி தென்னிந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுஹாசினி தென்னிந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு அர்ஜூன் திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அதிபன் பாஸ்கரன் இந்திய சதுரங்க ஆட்ட வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள்